اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال موسى ان تكفروا انتم ومن في الارض جميعا فان الله غني حميد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 وَقَالُوا إِنَّا كَفَرْنَا بِمَا مُرْسِلْتُمْ بِهِ وَإِنَّا لَفِي شَكٍ مِمَّا تَدْعُونَنَا إِلَيْهِ مُرِيبٌ قَالَتْ رُسُلُهُمْ أَفِي اللَّهِ شَكٌّ فَاطِرِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يَدْعُوكُمْ لِيَغْفِرْ لَكُمْ مِنْ ذُنُوبِكُمْ وَيُؤَخِّرَكُمْ إِلَىٰ جَلٍ مُسَمَّا பெரியடைய திருமையால் எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது வாரமாக தப்சீருடைய தொடர்பை ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்தில் ஏழு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன அவர்கள் சொன்னதாக அபூசர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹத்தாலா சொன்னான் என்னுடைய அடியார்களே லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் உங்களிலுள்ள முன்னோரும் பின்னோரும் உங்களிலே மனிதர்களும் ஜின்களும் கானு அலா அத் கல்பி ரஜினின் வாஹிதி மின்கும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களிலே யார் அதிகமான அல்லாஹுடைய அச்சமுள்ளவர்களாக அச்சமுள்ள உள்ளமுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அதுபோன்று நீங்கள் அனைவருமே ஆகிவிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹை பயப்படக்கூடிய விஷயத்திலே யார் அதிகமான அச்சம் கொண்டிருக்கின்றாரோ பயம் கொண்டிருக்கின்றாரோ அல்லாஹை பயப்படுகின்றோ அவரை போலவே எல்லோரும் இருந்துவிட்டாலும் மா ஜி கி முல்கி ஷேஆ அது என்னுடைய ஆட்சியிலே ஒரு அணு அளவையும் என்னுடைய ஆட்சியில கூடுதல் என்பது ஏற்பட்டு விடார் நீங்கள் என்னை பயப்படுவதின் காரணமாக அதே மாதிரி என்னுடைய அடியார்களே லவ் அன்ன அவ்வளக்கும் வாஹிரக்கும் இன்சக்கும் வஜின்னக்கும் பின் உங்களிலே முன்னோர் பின்னோர் அனைவரும் மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களிலே யார் மிக கெட்ட மனம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர் அவரை போன்ற எல்லோருமே ஆகிவிட்டாலும் மா நகதாலி கஃபி முல்கி ஷேயா என்னுடைய ஆட்சியிலே அது எந்த குறையையும் ஏற்படுத்திவிடாது அல்லாஹாலா கூடுதலாக ஆகின்றான் குறைவாக ஆகின்றான் முன் விருந்ததை விட அவனுடைய ஆட்சி பெரிதாகிவிட்டது அல்லது அவனுடைய ஆட்சி சிறியதாகிவிட்டது என்ற நிலை அல்லாஹுக்கு கிடையாது அதாவது அப்படி நம்பவும் கூடாது நாமெல்லாம் வணங்குவதின் காரணமாக விவாதம் செய்வதன் காரணமாக அல்லாஹாலாவுக்கு கொஞ்சம் உயர்வு ஏற்பட்டு விட்டது என்று நம்புவது ஈமானுக்கு எதிரானது அவருடைய ஈமான் சரியில்லை என்று அர்த்தம் எல்லோருமே வணங்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹுடைய சொல் கேட்காமல் விட்டுவிட்டால் அவனுக்கு குறை ஏற்பட்டு விடுகின்றது என்பதும் கிடையாது அல்லாஹத்தாலா எப்படி இருக்கின்றானோ அப்படியே அவன் என்றுமே இருப்பான் அவனுடைய விஷயத்திலே அவனுடைய ஆட்சியிலே கூடுதல் குறைவு ஏற்படுவது என்பதெல்லாம் கிடையாது இது ஈமானுடைய விஷயத்தை சார்ந்ததாகும் அப்படி நம்ப வேண்டும் பிறகும் அல்லாஹத்தாலா சொன்னான் யாபாதி என்னுடைய அடியார்களே லவ் அன்ன அவ்வளக்கும் உங்களிலே முன்னோர் பின்னோர் மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய மைதானத்திலே ஒன்றாக கூடி நின்று ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய தேவையை கேட்டால் ஒவ்வொரு மனிதரும் அவரவருக்குரிய தேவைகளை கேட்டால் அதை நான் கொடுத்தால் என்னுடைய ஆட்சியிலிருந்து ஒரு குறைந்து விடாது எல்லோருக்கும் எல்லோரும் கேட்டதெல்லாம் கொடுக்குறோம் குறைந்து விடாது ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் சொல்லுவதாக இல்லா கமா என் குசு மிக்யத்து இத ஆட்சியில் உள்ள ஹிசானாக்கள் எப்படிப்பட்டதென்றால் எவ்வளவு அதிகமானதென்றால் உங்களிலே ஒருவர் ஒரு ஊசியை எடுத்து கடலுடைய தண்ணீரிலே நனைத்து எடுத்தால் கடல் தண்ணீரிலிருந்து அந்த ஊசியிலே எவ்வளவு தண்ணீர் ஒட்டி அவ்வளவுதான் குறையும் என்னுடைய ஆட்சியில் எல்லோருக்கும் கொடுத்தாலும் கூட ஊட்டிய ஊசியில் என்ன ஒட்டியிருக்க போகுது ஒட்டியே இருக்காது அதில் தண்ணி ஒட்டி கொள்ளாது ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணியும் அழிந்து கீழே விழுந்துவிடும் இப்போ கடல் தண்ணீர் எப்படி இருக்கின்றதோ அதுபோன்று என்னுடைய ஆட்சி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்கின்றீர்கள் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் கொடுத்தாலும் கூட என்னுடைய அந்த ஹசானாவிலே கடல் போன்று இருக்கக்கூடிய ஹசானாவிலே அந்த ஊசியிலே ஒட்டி அதை போன்றுதான் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அலி இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் அவன் மகா தூயவன் மிக உயர்ந்தவன் அவன் தேவையற்றவன் அவன் புகழுக்குரியவன் என்று அல்லாஹாவை புகழ்ந்து சொன்னார்கள் முசா அலே அவர்கள் தங்களுடைய கவுமுகளுக்கு இதை சொல்லித் தருகின்றார்கள் இங்கே நீங்கள் பூரா உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து மறுத்தாலும் அல்லஹவி மறுத்தாலும் நன்றி செலுத்தாவிட்டாலும் அவனுக்கு எந்த பாதகமும் கிடையாது அலம் எக்திக்கும் நபஉல்லதீன மின் கபுலிக்கும் கௌமி நோஹிவாத் எதுவும் மூசாலே செல்லாமல் தங்களுடைய கவுமுகளுக்கு சொல்லுகிறார்கள் உங்கள் உங்களிடத்தில் உங்களுக்கு வரவில்லையா நபஉல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய செய்தி முன்னால் இருந்தவர்களுடைய செய்தி வரவில்லையா முன்னால் இருந்தவர்கள் யார் கௌமி நோஹிம் வாதிம் வமூத வல்லதீனின்வாதிகி நோகடேசலாத்துடைய கோமுகள் ஆதுடைய கோமுகள் ஆது சமூதுடைய கூட்டத்தினர் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இவர்களுடைய செய்திகள் உங்களுக்கு வரவில்லையா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ந அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த நபிமார்களுடைய சொல்லை கேட்காததின் காரணமாக அவர்களுக்கு என்னென்ன அழிவுகள் ஏற்பட்டன என்ற செய்தி உங்களுக்கு வரவில்லையா வரவில்லையா என்றால் வந்திருக்கின்றது நீங்கள் அதை தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள் யார் யார் எப்படி அழிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு சமுதாயத்துடைய நிலையும் எப்படி இருந்தது என்பது பற்றியுள்ள செய்திகளெல்லாம் உங்களுக்கு வரவில்லையா எச்சரிக்கை கேள்வி எச்சரிக்கையாகும் வந்திருக்கின்றது அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி அவர்களுடைய சொல்லை கேட்காததன் காரணமாக அழிக்கப்பட்டார்களோ அதே நிலை உங்களுக்கும் ஏற்படும் என்பதை கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் உங்களுக்கு முன்னால் உள்ள அந்த சமுதாயத்தினர் எவ்வளவு பேர் எத்தனை கோடி மக்கள் தெரியாது உங்களுக்கு செய்தி மட்டும் வந்திருக்கு சில நபிமார்களுடைய செய்திகளை அல்லாஹால சொல்லி என்னென்னார் அழிக்கப்பட்டார்கள் என்னென்னார் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவ்வளவு முன்னால் வந்த எல்லா மக்களுடைய விவரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதா உங்களுக்கு தெரியுமா அது தெரியாது சில குறிப்பிட்ட நபிமார்கள் அவர்களுடைய சமுதாயத்தினர் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள் இவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் லா யாலமுகும் லா யாலமுகும் இல்லல்லா அவர்களை அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் அறிய மாட்டார் அல்லாவுக்கு தான் தெரியும் அவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க என்னென்ன செயல்களை செய்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வீழ்ந்தார்கள் என்ற விவரமெல்லாம் அவனுக்குத்தான் தெரியும் அதே அவர்களுடைய குடும்பம் யார் எப்படிப்பட்டது உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா உலகத்தில் எப்படி இருந்தார்கள் என்ன அந்தஸ்துடையவர்களாக வாழ்ந்தார்கள் என்ற விபரமும் அல்லாவைத் தேர வேறு யாருக்கும் உங்களுக்கு தெரியாது ஆகவே அப்படிப்பட்ட ஏராளமான மனிதர்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற கருத்தை மூசாலேஸ்லாம் தங்களுடைய காபுகளுக்கு சொன்னார்கள் நான் சொல்லுவதை நீங்கள் ஏற்க வேண்டும் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் எல்லாவிட்டால் அந்த முன்னோர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலை உங்களுக்கும் ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள் அடுத்தம் சொல்லுகின்றார்கள் ஜா அத்துஹும் பில் பையினாத் அவர்களிடத்தில் அவர்களுடைய தூதர்கள் வந்தார்கள் பில் பையினா தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள் தாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் என்பதற்கு தெளிவான அத்தாட்சிகளை ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள் ஃபரத்து ஐதியகம் ஃபி அஃப்வாஹின் அவர்கள் தங்களுடைய கைகளை அவர்களுடைய வாய்களிலே வைத்து அடைத்தார்கள் தடுத்தார்கள் என்ற அல்லாகத்தால் சொல்லுகின்றார் ஃபரத்து ஐதியகம் என்பதற்கு அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் ஃபரத்து தடுத்தார்கள் ஐதியகம் தங்களுடைய கைகளை ஃபி அஃப்வாஹீம் அவருடைய வாயுகளிலே வைத்து தடுத்தார்கள் என்று அர்த்தம் இதற்கு பல்வேறு விதமான சொல்லப்பட்டிருக்கின்றன தூதர்கள் ரசூல்மார்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்து அல்லாஹ் ஒருவன்தான் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவன் அல்லாத இந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கக்கூடாது நான் அவர்கள் அவனுடைய தூதராக இருக்கின்றேன் நான் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்ன பொழுதெல்லாம் ஒவ்வொரு தூதரும் வரும்பொழுதும் அவர்களை சார்ந்த அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஐதியகம் என்று சொல்லுகின்றார் கைகளை வாய்களிலே வைத்து தடுத்தார்கள் என்று சொன்னால் முதல் கருத்து இபுன் மசோத் அலி அல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஐதியகம் ஐலா கோபத்தின் காரணமாக தங்களுடைய கைகளை தாங்களே கடித்து கொண்டார்கள் விரல்களை கடித்து கொண்டார்கள் சில பேர் ரொம்ப கோபம் வச்சுன்னு இந்த குழந்தைகளை பார்க்கலாம் வீட்டில் அவங்களுக்கு கோபம் வர மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொன்னோம் அப்படின்னு சொன்னால் தான் விரலே எடுத்து கடிச்சிக்குவான் கடிச்சிக்கணும் அது கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி தவறான நிகழ்ச்சி ஏற்பட்டால் நாமும் செய்கின்றோம் ஆஹா அப்படின்னு கையை வாயில் வச்சு அதனுடைய வெறுப்பை தெரியப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட அந்த விஷயம் சரியல்ல என்பதற்காக வேண்டி விரலையோ கைகளையோ வாயிலை வைத்து அடை இது ஒரு அர்த்தம் ஹல்லோ ஐதியகம் வயலா கோபத்தின் காரணமாக தங்களுடைய கைகளை கடித்துக் அதான் ரத்தோ ஐத்தியகம் தங்களுடைய கைகளை தங்களுடைய வாய்களின் பக்கம் கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்றாங்களா அல்லது இம்னா சொல்லி அல்லாஹத்தாலான் ஒரு சொல்லுகின்றார்கள் அல்லாஹாலாவுடைய வேதத்தை அவருடைய தூதர்கள் சொல்லுவதை அவர்கள் கேட்ட பொழுது அஜிபு ரஜாஜிஹிம் இலாஃபாஹி ரொம்ப ஆச்சரியப்பட்டு நீ சொல்றது பெரிய ஆச்சரியமான விஷயம்பா அப்படின்னு கையை வாய்ப்பக்கம் கொண்டு போனாங்க அப்படின்னு அர்த்தம் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக சொல்ல சொல்லாத நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த ரசூல்மார்களை பார்த்து அந்த கவுமுகள் சொன்னார்கள் என்று அர்த்தம் யுனா பாசுலி அல்லா ஒரு மனிதனுடைய சொல்லை பொய்யாக்குவதற்காக வேண்டி பல கூட்டங்கள் பல மனிதர்கள் குறிப்பாக அரபு நாட்டிலே சொல்லக்கூடிய பழக்கம் ரத்து ஐதியகம் ஒரு மனிதன் தன்னுடைய வாயிலே கையை வைத்தான் கையை வைத்து தடுத்தான் கையை வைத்து மூடிக்கொண்டான் என்று சொன்னால் யாரிடத்திலே அதை சொல்ல செய்கின்றனோ அவரை பொய்யாக்கினான் என்று அர்த்தம் ரதத்து கௌலஃபுலானின் ஃபிஃபீஹி அப்படின்னு அரபியில் ஒரு வாசகம் சொல்லப்படும் அரபி மொழியில் இந்த மனிதனுடைய சொல்லை அவருடைய வாயிலேயே நான் தடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கந்தப் துகு அவனை நான் பொய்யாக்கினேன் என்ற அர்த்தம் நபிமார்களை பொய்யாக்குவதற்காக அவர்கள் செய்த உபாயம் அந்த உபாயத்தை அல்லாஹத்தால் எப்படி சொல்லி தூதியகும் அவருடைய கைகளை வைத்த தடுத்தார்கள் அவருடைய வாய்களிலே வைத்து தடுத்தார்கள் என்பதாக அல்லது இன்னொரு அர்த்தம் அந்த ரசூல்மார்கள் ஏதாவது சொல்லும் பொழுது தூதர்கள் சொல்லும் பொழுது அவர்களுடைய கோபங்கள் மறுக்கக்கூடியவர்கள் இந்தா இதெல்லாம் சொல்ல பேசாம வாயமோடு நம்ம சொல்கிற மாதிரிலே சாதாரண ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அப்படி காட்டினாவே போதும் பேசாமதின்னு அர்த்தம் சொல்லவே வேண்டியதில்லை அப்படின் அது மாதிரி அவங்க சொல்லும்பொழுது அப்படின்னு கையை வாயில் வச்சுக்குவாங்க பேசாது நீ சொல்லாத நீ சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று அந்த ரசூல்மார்களை பார்த்து பரிகாசமாகவும் அலட்சியப்படுத்தக்கூடிய முறையிலும் அவர்களை லம்மா சமியோ கலாமர் அதான் இப்போ சொன்ன கருத்தில் சொல்கிறாங்க அந்த மாதிரி பரிகாசமாக அலட்சியமாக அவர்கள் சொல்லும் பொழுது சிரித்து கொண்டு அந்த சிரிப்பை அடக்க முடியாமல் தங்களுடைய வாயில கைய வைக்கிறார் பாருங்கள் அல்லாஹால ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு வாசகத்தை சொல்லி உலக நாடுகளிலே என்னென்ன பழக்கம் இருக்குன்றதோ அந்த பழக்கமெல்லாம் அந்த ஆயத்துக்குள்ளே சொல்லலாம் அந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லலாம் உலக நாடுகளில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறதுக்கு அரபு நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கும் வடநாட்டில் ஒரு பழக்கம் இருக்கும் அமெரிக்காவில் ஜப்பானில் எப்படி எந்த உலகத்தில் எந்த நாடுகளில் என்ன பழக்கம் இருக்கோ அந்த பழக்கத்தை ஒத்து ஒருவர் சொல்லுவதை மறுப்பதற்காக வேண்டி உள்ள வாசகம் ஃபர்தூகும் இலா அஃப்வாஹிம் ஃபி அஃப்வாஹிம் என்பது அல்லது இன்னொரு கருத்து இதற்கு வாய்களிலே கைகளை வைத்து தடுத்தார்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அதனுடைய கருத்து அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஐதி அப்படிங்கிறது கையின்னு அர்த்தம் கைகள்னு அர்த்தம் எதுனா கை ஐதினா கைகள் ஆனால் இந்த இடத்துல கை அப்படிங்கிறது ஞாபத்தை குறிக்கக்கூடியது தரப்பு மொழியில் அந்த பழக்கம் உண்டும் அவருக்கு நான் என்னுடைய கைகளை நீட்டினேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய உதவியை என்னுடைய ஞாபத்துகளை நான் அவருக்கு வழங்கினேன் என்று அர்த்தம் நம்ம சொல்கிறோமா இல்லை அவர் ரொம்ப கீழே இருந்தாருங்க நான் தான் கை கொடுத்து தூக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ கையை கொடுத்து தூக்கி விட்டார்னு அர்த்தமாக அவருக்கு உதவி செஞ்சார் அவருக்கு பொருள் கொடுத்தார் அந்த பொருள் கொடுத்ததன் காரணமாக அவர் கீழே இருந்தவர் மேலே வந்துட்டார் நஷ்டமானவர் லாபம் பெற்று விட்டார் வியாபாரத்தில் சரிவு ஏற்பட்டவர் உயர்ந்த நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள் கை கொடுத்து தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இது பழக்கத்தில் சொல் அது மாதிரி கை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கையை அடைத்துக் கொண்டார்கள் வாயிலே வைத்து அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹால ஏராளமான ஞாபத்துகளை கொடுத்தான் அந்த ஞாபகத்துகளை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அதற்குரிய நன்றியை தடை செய்து விட்டார்கள் என்று அர்த்தம் ரத்து ஞாபகம் பி தகுதி என்றவருக்கு கருத்து தங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்களை அவர்கள் பொய்யாக்குவதின் மூலமாக தங்களுக்கு அருளப்பட்ட ஞாபத்துகளை தடை செய்தார்கள் தடுத்தார்கள் என்று இப்படி பல்வேறு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு பொதுவாக அந்த நபிமார்கள் சொல்லுவதை ரசூல்மார்கள் சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை அலட்சியம் செய்தார்கள் பரிகாசம் செய்தார்கள் ஏலனம் செய்தார்கள் அவர்களை மறுத்தார்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதுவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் பிறகும் சொன்னார்கள் அவர்கள் அந்த தூதர்கள் கொண்டு வந்து சொன்ன நேரத்திலே அந்த மக்கள் சொன்னார்கள் ஆளு இன்னா கஃனா பிமா உருசில் தும்பிஹி நிச்சயமாக நாங்கள் நீர் எதை கொண்டு தூதராக அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ பொதுவாக எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா மக்களும் சொன்ன செய்தி ஒவ்வொருவர் தனித்தனியாக அல்லாத் தனித்தனியாக பல இடங்களில் சொல்கிறோம் அல்லாஹால இந்த இடத்துல எல்லா ரசூல்மார்களுக்கும் அதே ஜவாபை அதே மாதிரி தான் எல்லா மக்களும் சொன்னார்கள் மறுக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் அதனால பொதுவாக தூதர்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹால சொல்கிறார் கவுமுககள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் அல்லாஹால காலு அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தூதருக்கும் உரிய அந்த கவுமுகள் அந்தத்தந்த தூதர்களுக்கு இப்படி சொன்னார்கள் இன்னா கபர்னா பிமா உர் சில் தும்பிகி எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டு தூதராக அதை நாங்கள் மறுக்கிறோம் இலையி முறியும் எதன் பக்கம் எங்களை நீர் அழைக்கின்றீரோ அந்த விஷயத்திலே நாங்கள் கடுமையான சந்தேகத்தில் இருக்கின்றோம் ஷக் அப்படின்னு சொன்னால் சந்தேகம் முறியமுன்னு சொன்னாலும் சந்தேகம்னு அர்த்தம் அப்படின்னா சந்தேகத்தை கட்டாயமாக்கி வைக்கக்கூடிய சந்தேகத்தில் இருக்கின்றோம் அதாவது கடுமையான சந்தேகத்தில் இருக்கின்றோம் கொஞ்ச நஞ்ச சந்தேகம் அல்ல நீங்கள் சொல்கிறத நாங்கள் முடியாது எங்களுக்கு சந்தேகம் இன்னா லஃபி இன்னா லஃபி ஷக்கிம் மிம்மா ததோ இலைஹி எதன் பக்கம் எங்களை நீர் நீங்கள் அழைக்கின்றீர்களோ அந்த விஷயத்தில் நாங்கள் சந்தேகத்தில் கடுமையான சந்தேகத்தில் இருக்கின்றோம் அதாவது நீங்க நான் ரசூல் என்பதாக நீங்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் ரசூல் என்பதாக நீங்கள் சொல்லிக்கொண்டு எங்கள் இடத்தில வந்து அந்த பிரச்சாரம் செய்வதற்கின்றதை அது பொய் என்பதாக நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் அதை மறுக்கின்றோம் நீ சொல்றது சந்தேகம் சந்தேகம்னு சொன்னா உலகத்துல ஏதாச்சும் காசு பணம் தேடுவதற்கான இப்ப நபின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க ரசூல்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நல்லுண்ணு அன்னக்கும் தத்துலபோனல் முல்கவத் துன்யா இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் பணம் காசு துணியாவுடைய விஷயங்கள் ஆகியவற்றை நீங்கள் தேடுவதற்காக வேண்டி எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க என்றும் ஆளு அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக எல்லா நபிமார்கள் ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு இதே மாதிரி எவ்வளோ துன்பம் ஏற்பட்டது என்னென்னலாம் சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்க அல்லாச்சலா வேறு ஒரு இடத்துல சொல்லுகின்றோம் பல பட்டங்கள் கொடுத்தாங்க ரசூல்லாய் சாஹிஸ்லமும் இவர் வந்து சாஹிர் சூனியக்காரர் அப்படின்னு சொன்னார் சொன்னாங்க இல்லை இல்லை சாகிர்னா சூன்யம் செய்கிறவர் அப்படின் இன்னொரு ஊரால் இவர் சூனியம் செய்யப்பட்டு மசோர் அப்படின்னு சொன்னாங்க சாகிர் அல்ல மசோர் சூன்யம் செய்யப்பட்டவர்னு சொன்னாங்க இல்லைப்பா அவர் ஷாகிர் அவர் கவிஞர் அதனால ரொம்ப அழகான வாசகத்தெலாம் சொல்கிறார் அப்படின்னு ஷாகிர்னு சொன்னாங்க என்னென்னு சொன்னாங்க சில பேர் இல்லை இல்லை பைத்தியம் மஜுனோன் அப்படின்னு சொன்னாங்க அவர் மஜு பைத்தியகார் இவர் வழி வழி தவறியவர் தவறான வழி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அசாத்திருள் அவ்வளின் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் அப்படின்லாம் சொன்னார் பல்வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி ரசூல்லாய் சல்லா அலையிஸ்லாம் அவர்களை துன்புறுத்தினார்கள் அதே மாதிரி அந்த முன்னால் உள்ள மக்கள் எல்லாம் சொன்ன அவர்கள் தங்களுடைய கவுமுகளுக்கு இதை சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ இப்படிலாம் சொன்ன பொழுது அந்த தூதர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் கால துர்சுலுகும் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் சொன்னார்கள் அஃில்லாஹிஷக்குன் அல்லாஹுடைய விஷயத்தில நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு அல்லாஹுடைய விஷயத்தில் சந்தேகமா அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற சந்தேகமா அப்படி சந்தேகப்படவே கூடாது சந்தேகமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் அஃபில் அல்லாவுடைய விஷயத்தில சந்தேகம் அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தில சந்தேகம் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும் என்பதிலாம் உங்களுக்கு சந்தேகம் அவன் யார் தெரியுமா அல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்லாஹல்ல அதை சொல்லுகின்றாள் பாத்திரி சமாவாத்தி வல்லரும் அருக்கணக்கான பொருள்கள் பொருள்களையும் அவன் தான் படைத்தான் என்றே வானங்களையும் அதேபோன்று பூமியை பார்க்குறீங்க பூமியில் கடலை பார்க்குறீங்க பூமியில் பல கோடி உயிரினங்கள் இருப்பதை பார்க்குறீங்க மரம் செடி குழுவைகளை பார்க்குறீங்க எத்தனையோ பிராணிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கனா பார்க்கின்றீர்கள் ஒன்றாயிரண்டா ஒரு கோடியா ரெண்டு கோடியா பல கோடிக்கணக்கான பிராணிகள் உயிரினங்கள் இருக்கின்றன எல்லாத்தையும் பார்க்குறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க காதால் கேட்குறீங்க கண்ணால் பார்க்குறீங்க சிந்தனைக்குரிய விஷயங்கள் அல்ல இப்படிப்பட்ட ஒருவனுடைய விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் அப்படிப்பட்ட அல்லாவுடைய விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் என்று அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களிடத்தில் சொன்னார்கள் கேட்டார்கள் இன்னும் இவ்வளோ வானங்கள் பூமி அனைத்தையும் படைத்த அல்லாஹத்தாலாவுடைய விஷயத்திலே சந்தேகமா உங்களுக்கு அவன் என்ன சொல்கிறான் உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு முடியாத விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்கிறானா அல்லது நீங்கள் சிரமப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அனுப்பி உங்களோட கூப்பிட சொல்லியிருக்கானா உங்களை கஷ்டப்படுத்துணுங்கிறத நோக்கமா எல்லாவுக்கு அவன் தான் உங்களை அப்படி இருக்கும்போது வானங்களை பூமியை படைத்தான் என்று சொல்லும் உங்களையும் அவன் தான் படைச்சான் படைச்சவன் உங்களை கூப்பிட்றது எதுக்காக தெரியுமா எதவுக்கும் லியஃபீரலுக்கும் மின் துணோபிக்கும் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கூப்பிடுறான் உங்களை அழைக்கிறான் எதுவுக்கும் உங்களை அழைக்கிறான் லியாவசிரலுக்கும் உங்களை உங்களை மன்னிப்பதற்காக மின் துணோபிக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்காக உங்களை அவன் அழைக்கின்றான் ஈமானின் பக்கம் அதாவது நம்பிக்கையின் பக்கம் நம்பிக்கைக்கு பின்னால் வழிபாட்டின் பக்கம் உங்களை அழைக்கின்றான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அதனால் உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவை உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த கால அந்த அளவுக்குள்ளே நீங்கள் அல்லாஹை வழி நம்பி வழிபட்டு நல்லவர்களாக ஆக வேண்டும் நீங்கள் உலகத்தில் ஏதாவது பாவங்கள் செல்லி செய்து அந்த பாவங்களை மன்னித்து அல்லாஹத்தால் உங்களுக்கு அருள் புரிவதற்காகவே உங்களை அழைக்கிறான் முன்னால் ஒரு ஆயத்தின் பக்கராக சொல்லியிருக்கிறோம் வல்லாகு ஏதோ இள ஜன்னி வல் மகஃஃபிரா சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லா தான் படைத்தான் ரெண்டே அல்லா தான் படைச்சிருக்கலாம் நான் ரெண்டையும் படைத்த அல்லாஹத்தாலா நரகத்தின் பக்கம் வாருங்கள் என்று எந்த ஆயத்தினும் அல்லாஹாலா மனிதர்களை கூப்பிடவே இல்லை எந்த ரசூல்மாரின் மூலமாகவும் அல்லாஹாலா சொல்லவே கிடையாது ரெண்டையும் அவன் தான் படைத்தான் ரெண்டுக்கும் மனிதர்களையும் படைத்திருக்கின்றான் ரெண்டுக்கு உரிய மனிதர்களை படைத்திருக்கின்றான் ஆனால் கூப்பிடுறது அல்லாஹாலா கூப்பிடுறது ஏதோ ஏதோக்கும் இழல் ஜன்னத்தை வல்மஹிரா வல்லாகு ஏதோ இழர் ஜன்னத்தை வல்மகிரா அல்லாஹாலா உங்களை ஜன்னத்தின் பக்கமும் மகஃபிரத்தின் பக்கமும் கூப்பிடுகிறான் சொர்க்கத்துக்கு வாங்க நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆவதற்காக வேண்டி பாவங்கள் ஏதாவது அதை மன்னிப்பதற்காக நான் தயாராக இருக்க அந்த மன்னிப்பின் பக்கம் வாருங்கள் என்று உங்களை கூப்பிடுகின்றான் இன்னொரு அது முந்திய ஆயத்தில் சூரத்தில் பக்கராக வந்தது அதே கருத்தை இங்கேயே சொல்ல எதோக்கும் லியலக்கும் மின் துணோபிக்கும் உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்கான உங்களை அழைக்கின்றான்வன் இருக்கும் இள அஜிலேயும் முசம்மா உலகத்தில் உங்களை உ உற்பத்தியாக்கி ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் உங்களை பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் தாமதம் கொடுத்து வைத்திருக்கு தவணை கொடுத்து வைத்திருக்கின்றான் குறிப்பிட்ட காலம் இருக்கின்றது நீங்கள் மூத்தாவதற்கு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு அதாவது உங்களை மன்னிப்பதற்கு அழைக்கின்றான் அந்த மன்னிப்புடைய நிலை மன்னிப்புடைய பிரதிபலன் எப்பொழுது தெரியும் என்று சொன்னால் அதற்கு ஒரு காலம் இருக்கின்றது நேரம் இருக்கு அந்த நேரம் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போன பின்னால் தான் உலகத்திலே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை அல்லாஹத்துல தந்து வைத்திருக்கு ஓ யோகிருக்கும் இலா அஜிலி முசம்மா குறிப்பிட்ட தவறை வரைக்கும் உங்களை அவன் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதனால நீங்க நான் அனுப்பிய இந்த ரசூல்மார்களுடைய சொற்களை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதன் பக்கம் கூப்பிடுகின்றார்களோ அந்த கூப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உடனடியாக உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் ஏன்னா உங்களுக்கு ஒரு கால அளவு இங்கே பூமியில் கொடுத்துருக்கிறான் அது முடிஞ்ச பின்னால் தான் அந்த தண்டனை கிடைக்கும் ஆனால் உல உடனடியாக உடனுக்குடனே நீங்கள் செய்கிற பாவத்திற்கு தண்டனை கொடுக்க மாட்டான் என்றும் அல்லாஹலாக சொல்லுவதாக குறிப்பிட்டார்கள் இப்போ ஒவ்வொரு தூதரும் இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்த பொழுது அந்த மக்கள் அவர்களை பார்த்து இப்படி சொன்னார்கள் ஒவ்வொரு தூதரிடத்திலும் சொன்னார்கள் அதாவது அல்லா தல தாலு அவர்கள் சொன்னார்கள் இந்த தூதர்கள் எல்லாம் இப்படி தபிலக செய்து பிரச்சாரம் செய்த பொழுது என் அன்த்தும் இல்லா பஷரும் இசுலுனா நீங்கள் எங்களை போன்ற மனிதரே தவிர வேறு கிடையாது நீங்க என்ன எங்களை கூப்பிடுறது எங்களை நீங்க இருக்கிறீங்க வேற மாதிரியா நீங்க ரசூல்னு சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரத்தை காட்டினா அந்த ஆதாரத்தை மறுக்கிறாங்க எங்களை போல தானே இருக்கீங்க ரசூலுக்கு தனி ஏதாச்சும் ஒரு இருக்கணும் அதனால தான் முன்னால் முக்காவாசிகள்லாம் சொன்னாங்க நீங்கள் ரசூல்னு சொல்கிறதா இருந்தால் ரசூலாக இருப்பது இருக்கிறதுக்கு மனிதர் தகுதி இல்லை போல ஆள் தகுதி இல்லை மலக்குகள் வரணும் அந்த மலக்குகள் வந்து எங்களிடத்துல சொல்லணும் பிரச்சாரம் செஞ்சால் நாங்கள் ஒப்புக்கொடோம் அல்லது நீங்கள் ரசூல் அப்படிங்கிறதுக்கு மலக்குகள் சாட்சி சொல்லணும் வந்து அல்லது உங்களுக்கு அல்லாஹத்தால் அந்த வேதத்தை கொடுக்கின்றான் ஆயத்துக்களை அருளுகின்றான் உங்களுக்கு வேதம் வருகின்றது என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்களே அல்லாஹோடைய செய்திகளை சொல்லுகின்றான் என்பதாக அது எங்களுக்கு தெரிகிறதே இல்லை நீங்களாக சொல்கிறீங்க இப்போ வந்துச்சு இப்போ வந்துச்சின்னு சொல்கிறீங்க நாங்கள் எப்படி பார்த்தோம் அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஏணியை வச்சு ஏறி வானத்துக்கு போய் அங்கே வந்து ஒரு கித்தாப்பை வாங்கிக்கிட்டு வரணும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எல்லா தலைப்புறாலே சொல்கிறேன் ஒரு கிதாப் வாங்கிட்டு மேலேருந்து வரணும் இப்படி வரும்பொழுது வெறுமனே கிதாப் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னால் அதையும் நம்ப மாட்டோம் ஏன்னா அது வந்து சூன்யம் செய்ததாக நாங்கள் சொல்லுவோம் அதனால் இப்படி மேலே போயிட்டு ஏனியில் திரும்பி வரும் பொழுது நாலு மலக்குகள் வரணும் உங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு இவர் இவர் உண்மைதான் இவர் மேலே வந்தார் அல்லாட்ட எல்லாம் எல்லா பேசினா எல்லாம் வந்து கித்தா இந்த கித்தா வேதத்தை அவர் கொடுத்தான் நாங்கள் எல்லா சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு மலக்குகள் என்றும் சொன்னாள் என்பதாக அல்லாஹலா சொல்லுகின்றான் வேறு இடத்துல இங்கே இன்ன்தும் இல்லா பஷரும் மிஸ்ரோனா நம்மை போன்று எங்களை போன்று மனிதரை தவிர வேறு யா வேறு எதுவுமே நீங்கள் கிடையாது என்று சொல்லுகின்றார்கள் இந்த இடத்துல முன்னால் இதே மாதிரி ஒரு ஆயத்தை வந்திருக்க விளக்கம் சொல்லியிருக்கிறோம் பஷர் இன் அன்ன்த்தும் இல்லா பஷரும் எங்களை போன்று மனிதரை தவிர வேறு என்ன பஷர் அப்படின்னு சொன்னால் ரஜில் அப்படின்னு சொன்னால் மனிதர் அப்படின்னு அர்த்தம் மனிதன் அர்த்தம் பஷ்ரன்னு சொன்னாலும் மனிதன் அர்த்தம் ஆனால் மனிதனுடைய வெளித்தோற்றம் இருக்குது பாருங்கள் இதற்கு பேர் பஷர்ன்னு சொல்றது இந்த பஷர்ன்னு சொன்னால் இந்த மேனிக்கு சொல்லுவோம் அசலில் மேலுள்ள அந்த மேனி இருக்குது பாருங்கள் உடல் இதுக்கு பேர் பஷர்னு சொல்லலாம் என்ன அனுத்தும் இல்ல பஷர்ன்னு சொல்லணும் அப்படின்னு எங்களை போன்று வெளித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அரமைப்பு உள்ளவர் நீ அதாவது எங்களை போல ரெண்டு கண்ணு ரெண்டு காது ஒரு மூக்கு அதில் ரெண்டு துவாரம் வாய் பல் நாக்கு கை காலு உடல் எல்லாம் எங்களுக்கும் அதே மாதிரி நாங்கள் எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரி தான் சாப்பிட்றீங்க நாங்கள் எப்படி கடத்தலில் வியாபாரம் பண்ணுறமோ அதே மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க நாங்கள் எப்படி சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி சம்பாதிக்கிறீங்க நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறோமோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறீங்க நாங்கள் எப்படி பிள்ளைக்குட்டிகளை பெற்றுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள பெற்றுக்கிறீங்க எப்படி நீங்கள் ரசூல்னு சொல்கிறீங்க உங்களை போய் அப்படின்னு கேட்குறாங்க என் அன்த்தும் இல்லை பஷர் மிஸ்வரோன்னா அல்லா ரசூல்ல சொல்லல்லாலை சொல்ல சொன்னாங்க அவர் ம இடத்துல அல்லா சொல்கிறார் மனிதர் தான் வெளித்தோற்றத்திலே உங்களை போன்று மனிதர் தான் ஆனால் நபியை நீங்கள் இப்படி சொல்லு சொல்லிடுங்க ஊகிய இலைய எனக்கு வகை அறிவிக்கப்படுகின்றது அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் எனக்கு வகை அறிவிக்கப்படுகின்றது அல்லாஹாலாவுடைய செய்தி எனக்கு வந்து கொண்டு அந்த வகையில் என்னை போன்று நீங்கள் ஆக முடியாது நான் உங்களை போன்றுதான் கண்ணு காது மூக்கு நாக்கு வெளித்தோட்டத்திலே ஆனால் என்னுடைய கண்கள் வகையினுடைய நிலையை கண்டு கொண்ட கண்கள் என்னுடைய காதுகள் வகையுடைய ஓசையை கேட்கக்கூடிய காதுகள் உங்கள் காதுகளால் கேட்க முடியாது கண்களால் பார்க்க முடியாது ஜிப்ரீல் அலைய்சலாத் அவர்களை வேறொரு வடிவத்திலே மனித வடிவத்திலே வந்தாலும் கூட மனித வடிவத்திலே இருக்கக்கூடிய அவரை இவர் மலக்காக இருப்பார் என்ற உறுதியான எண்ணத்தில் பார்த்தா அவருடைய கண் போயிடும் வழக்குகளை பார்க்க முடியாது உலகத்தில் அதில் திமுர் அப்பா சலி அல்லா தாருடைய விஷயத்தில் ஒரு செய்தி வருகின்றது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் ஒரு நாள் சொன்னார்கள் யாரை சொல்லல இங்கே அன்னைக்கு தனியாக தெஷியத்துள் கல்வி என்ற சஹாபியுடன் தனியாக பேசி அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் அது ஒரு மாதிரி காட்சி அவர்களுக்கு மாதிரி தெரிஞ்சிருந்தது பார்த்தேன்னு சொன்னாங்க நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் பார்த்தேன் நீ பார்த்தது திகையா அல்ல ஜிப்ரீல் அலா அவர்கள் நீ உண்மையிலேயே ஜிப்ரீலை பார்த்திருக்கின்றாய் நீ பார்த்ததின் காரணமாக விரைவிலேயே உன்னுடைய கண்ணுடைய பார்வை போய்விடும் என்று சொன்னார்கள் பார்வை போய்விடும் ஆனால் உன்னுடைய மரணத்துடைய தருவாயிலே அல்லாஹத்தலா அந்த பார்வையை திருப்பி தந்து விடுவான் என்பதாகவும் சொன்னார் அதே மாதிரி நம்பாசுலி அல்லா தலா கடைசி நல்ல பார்வை இழந்தார்கள் சிலை திறங்க வாசிக்கப்படும் டாக்டர் வை வைத்தியர் சொன்னார் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சஜிதா செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த பார்வை வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாதுன்னுட்டாங்க அதே நிலையை சஜிதா செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசியாக ஒரு தாய்ஃபில் போய் மூத்தானாங்க இவ்வளப்பாசலில் எல்லாத்தாலும் தாய்ஃபில் அவங்களுடைய கபுரங்க தான் இருக்குது இப்போ தாய்ஃபில் முகத்தானா பிரிந்த பின்னாலே கவனிடப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை பறவை ஒன்று பறந்து வந்தது அந்த பறவை கப்பனுக்குள்ளே நுழைந்து கொண்டது அப்பொழுது சிலர் என்ன பறவை போய் உள்ள நுழைஞ்சு புடிங்க புடிங்கன்னு சொல்கிறாங்க இந்த செய்தியை தெரிந்திருந்த ஒருவர் ரசூல்லா சொல்லாசி சொன்னால் இந்த செய்தியை தெரிந்திருந்த ஒருவர் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் அது அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்து வந்தது என்பதாக சொன்னார்கள் என்பதாக அந்த வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றோம் வழக்குகளை பார்க்க முடியாது பார்க்கறதுக்குரிய ஆற்றல் எல்லோருக்கும் கிடையாது யாரை அல்லாஹால நபியாக ரசூலாக ஆக்கி வைத்திருக்கின்றன அவர்களுக்கு தான் மற்றவர்களுக்கு முடியாது அதனால தான் இன்னமா அனபஷர் நான் பஷர் என்று சொல்லுங்கள் இன்னமா அனபஷரும் மிசுலுக்கும் உங்களை போன்ற மனிதர் தான் பஷர் என்று சொல்லுங்கள் ஊகிய இளைஞ எனக்கு வகை அறிவிக்கப்படுகின்றது இந்த வகை அறிவிக்கப்படுகின்றது என்ற அந்த வாசகத்திற்குள்ளே ரசூல்லாய் சவல்லா அலுவலம் அவர்கள் மட்டுமல்ல ஏறா எல்லா நவிமார்களுடைய ரசூல்மார்களுடைய சிறப்பையும் உள்ளாக தலம் மறைத்து வைத்திருக்கேன் குறிப்பாக ரசூல்ல உங்களை போன்ற மனிதர் தான் தான் அதே மாதிரி நீங்கள் பார்க்காத நான் பார்க்கின்றேன் உங்களை போல ரெண்டு காது தான் தஸ்மோன் நீங்கள் கேட்காத விஷயங்களை எல்லாம் நான் கேட்கின்றேன் என்று ரசூலாசன் சொன்னார்கள் இங்கிருந்து சொர்க்கத்தை பார்க்கின்றார்கள் நரகத்தை பார்க்கின்றார்கள் மர்ம ம மறைவான காட்சிகள் பலவற்றை பார்க்கின்றார்கள் அதே மாதிரி பூமிக்குள்ளே நடைபெறக்கூடிய கபுரிலே நடைபெறக்கூடிய பல செய்திகளை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள் கண்கள் எப்படித்தான் உங்களை மாதிரி தான் ஆனால் நான் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது பூமிக்குள்ளே உள்ள விஷயம் வானத்துக்கு மேலே உள்ள விஷயங்கள் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஆற்றலை என்னுடைய கண்களுக்கு எல்லாத்தில தந்திருக்கின்றான் அதே மாதிரி காதுகளுக்கு மேலே சே நிகழக்கூடிய விஷயங்கள் ஒரு தடவை ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களோடு ஜிப்ரி அல்லா உட்கார்ந்து இருந்தாங்க திடீர் பெரிய சத்தம் கேட்டுச்சு பயங்கரமான சத்தம் வெடி பெரிய வெடி வெடித்த மாதிரி யாருக்குமே கேட்கல ரசூல்லாய் சல்லா அலையத்துக்குத்தான் கேட்டுச்சு அந்த சத்தம் இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டாங்க என்ன சத்தம் இது ஜிப்ரி அலையாஸ்லாத்து கேட்குறாங்க இது என்ன சத்தம் அப்படின்னு ஜிப்ரி அலையா சொன்னார்கள் ஒரு எழுபது எழுபதினாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எழுபதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து ஓரத்தில் இருந்து ஒரு பெரிய பாறை கல் நரகத்திற்குள்ளே தூக்கி போடப்பட்டது அது இப்பொழுது தான் அடித்தளத்தை வந்து சேர்ந்திருக்கின்றது அந்த சத்தம் தான் நீங்க கேட்டது என்று ரசூல்லாய் இஸ்லா ஜிப்ரல் அவர்கள் பதில் சொன்னார்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜிப்ரி அலையா உட்காங்க ஜிப்ரி அலிஸ்லாம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது ரசூல்லாய் சொல்லாம் மட்டும்தான் தெரியும் அலையம் ஜிபிரி அல் பேசுனதும் தெரியாது ரசூல்லாய் சலாஹ்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் அதை இப்படி ஜிவரியில் வந்தாரு ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை நான் என்னன்னு கேட்டேன் இப்படி சொன்னாங்க என்று ஹதீசுகள்ல நம்ம பார்க்கணும் ரசூல்லாய் சவல்லா சத்துடைய காது நமக்காது மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அந்த காதுக்குரிய ஆற்றல் வேறு அதே மாதிரி கை காலு எல்லா உறுப்புகளும் உள்ளே உள்ள வெளியே உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் தனி சக்தி அல்லாஹத்துல கொடுத்துனோம் அதுதான் இன்னமா நபுரமிஷனுக்கும் ஊக யூஹா இலக்கிய எனக்கு அறிவிக்கப்படுகின்றது வகை அறிவிக்கப்படுகின்றது அந்த யூஹா இலங்கை என்பதற்குள்ளே ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுடைய உறுப்புகளுக்குரிய ஆற்றல் எல்லாம் அரைக்கப்பட்டு இருக்கின்றன அமைக்கப்பட்டு இருக்கின்றன ஒரு போர்க்களத்தில் கொஞ்சம் பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் மட்டும் தண்ணீர் இருக்கின்றது பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஒது செய்வதற்கும் தண்ணீர் இல்லை அந்த கோப்பையை கொண்டு வாருங்கள் என்பது கோப்பையில் கொஞ்சம் தண்ணீர் இருந்துச்சு தங்களுடைய களிமாவிரலை உள்ளே வைத்து கொண்டு அந்த கோப்பையை வைத்து கொண்டார் இப்படி இப்படி வச்சுக்கிட்டு அந்த கோப்பையை வச்சுக்கிட்டாங்க அப்படியே சாய்ச்சாங்க குடிச்சுங்க அப்படின்னாங்க எல்லாம் தோல் பையை கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டாங்க குடித்தாங்க அப்புறம் வந்து ஒலி செஞ்சாங்க எல்லாம் செஞ்சாங்க திரும்ப முடிஞ்ச பிறகும் வச்சுட்டாங்க பார்த்தா அந்த கோப்பையில் தண்ணி அப்படி இருந்துச்சு அதை அறிவிக்கக்கூடிய சஹா அபி சொல்லுகின்றார் நான் பார்த்தேன் ரசூல்லாய் சல்லா அலையம் உடைய அந்த விரலிலிருந்து இரண்டு விரலை வச்சதாக இப்படி ரெண்டு விரலை வச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரெண்டு விரல்களுக்கு மத்தியிலே இருந்து ஒரு ஊற்று பொங்கி ஒழிந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னார் என்னால் சொல்லுவாங்க உலகத்தில் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் சொர்க்கத்திலே தஸ்னீம் என்று ஒரு ஆறு உண்டு ரொம்ப இனிமையான தண்ணீர் இது அதை விட உயர்ந்தது ஜம்சம் நீர் என்பதாக சொல்லப்படும் ஜம்சமை விட உயர்ந்தது ரசூல்லாய் சல்லா அலி விரல்களுக்கு இடையிலிருந்து ஒலித்தோடியே ஓடி வந்த அந்த நீர் என்பதாக சொல்லப்படும் ஆனால் ரசூல்லாய் சல்லா லேசோ வெளித்தோற்றத்திலே மனிதர் அவ்வளோதான் வெளித்தோற்றத்திலே மனிதர் ஆனால் அதனுடைய அந்தரங்கம் ஒவ்வொரு உறுப்பினுடைய அந்தரங்கமும் அது தனித்தன்மை பெற்றவையாக இருந்தன நிறைய ஏராளமாக சொல்லிகிட்டே போலாம் அது அது விஷயம் நிறைய சொல்லியிருக்கிறோம் இங்கே அவங்க வெளித்தோற்றத்தை பார்த்து சொல்கிறாங்க இன்னும் அனுத்தும் இல்ல பஷரும் சொல்லுனா எங்களை போன்றுள்ள பஷரே தவிர வெளித்தோட்டமான நிலையில் உள்ள மனிதரை தவிர வேறு கிடையாது நீங்கள் சரி மூதாதையர்கள் எதை வணங்கினார்களோ அதை தடுப்பதற்காக வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடாது சிலைகளை உடை தெரிய வேண்டும் சிலைகள் வணக்கம் இருக்கக்கூடாது அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதற்காண்டித்தான் அழைப்பு விடுக்கப்படுகின்றது அதே அவர்கள் எப்படி சொல்லுங்கள் துரியதூன் தசு தூண் அன்மாக்கான எங்களுடைய முன்னோர்கள் எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை விட்டும் எங்களை தடுக்க நீங்கள் நாடுகிறீர்கள் என்று அந்த தூதர்களை பார்த்து அந்த மக்கள் சொன்னார் எல்லா மக்களும் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத அல்லாத்துல இங்கே சொல்கிறான் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி சொல்லலை எல்லா கூட்டத்தினரும் அந்த தூர்களை பார்த்து சொன்னாங்க சரி சுல்தான் எங்கள் தூதர் என்பதாக இருந்தால் அல்லாவுடைய தூதர் என்பதாக இருந்தால் பகிரங்கமான ஆதாரத்தை எங்களுக்கு கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் பகிரங்கமான ஆதாரம் தெளிவான ஆதாரம் இருக்க வேண்டும் நீங்கள் தூதரன் அதை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்றும் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் சொல்லுவாங்க கொண்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க திருப்பி இது பெரிய ஏமாற்று வேலை அல்லது சூனியம் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நிறைய எல்லா தூதர்களுக்கும் உள்ளது ரசுல்லாய் சல்லா அலிஸ்லாம் இடத்திலும் அது வந்தது காலத்து ருசுலுகம் இந்நகனு இல்லா பஷரும் இசுலுக்கும் அவங்க சொன்னதவே திருப்பி சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார்கள் தூதர்கள் காலத்துலகும் ருசுலுகம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் அவர்களிடத்திலே சொன்னார்கள் இந்நகனு இல்லா பஷரும் இசுறுக்கும் நீங்க சொல்ற மாதிரி தான் பா உங்களை போன்று மனிதரை தவிர வேறு எதுவும் கிடையாது நாங்கள் எதுவும் கிடையாது உங்களைப் போல மனிதர்கள் ஆனால் வலாக்கின் நல்லாக எமுன்னு அலாமை அல்லாஹாலா தன்னுடைய அடியார்களில் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு பேருபகாரம் புரிந்துள்ளான் புரிகின்றான் அதாவது அவர்களை சிறப்புப்படுத்தி உயர்வாக ஆக்கி வைக்கின்றான் எமுண்ணு அப்படின்னா உபகாரம் புரிகின்றான் உபகாரம் சொன்னா சிறப்பாக ஆக்கி வைக்கின்றான் உபகாரத்தின் மூலமாக ஆக்கி வைக்கின்றான் எமுன்னு எனினும் அல்லாஹத்தால மனிதர் தான் எனினும் அல்லாஹால சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் எங்களுக்கு அல்லாஹால நாட்டம் இருக்கிறது எங்கள் மீது எங்களை அல்லாஹால சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார் எப்படி சிறப்பாக மூலமாக சிறப்பாக்கி வைத்திருக்கின்றனர் கொடுக்கப்படல உங்களை வழங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான் என்று சொன்ன இந்த இடத்துல அலா மஞ்சா அல்லாஹால தன்னுடைய அடியார்களில் இருந்து தான் நாடியவருக்கு பேருபகாரம் புரிகின்றான் என்று சொன்ன இந்த வாசகம் இருக்கின்றது இதுல எங்களை நபிமார்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ரசூல்மாராக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லாமல் பேருபகாரம் என்று சொன்னதில் பல கருத்துகள் இருக்கின்றன நுபூவத்தை கொண்டு எங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றான் அதே போன்று ஷிக்மத் ஞானத்தை கொண்டு எங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றான் எள்மை கொண்டு எங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றான் அல்லாகுவை விளங்குவதை பற்றி உள்ள தனி விளக்கம் அதை கொண்டு எங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றான் நேர்வழி உங்களுக்கு நேர்வழி கிடைத்தாலும் எங்களுக்கு நேர்வழி கிடைத்ததை போன்றது ஆக முடியாது அப்படிப்பட்ட நேர்வழி ஹிதாயத்தை கொண்டு எங்களுக்கு பேருபகாரம் புரிந்திருக்கின்றான் ரசூலாய் சல்லா அலுவலம் அதே மாதிரி வேதம் கொடுக்கப்பட்ட மனிதர்கள்மார்கள் வேதத்தை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹலா உபகாரம் புரிந்திருக்கின்றான் குறிப்பாக ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு குரானை கொண்டு பேருபகாரம் புரிந்தான் குரானை ஓதுவது அல்லாஹல்ல அலுவலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது எத்துலோ ஆலேஹும் ஆயாத்தி ஒய் சக்கியும் என்ற வாசத்தின் ஆறு விஷயம் நாலு விஷயத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் விளக்கப்பட்டு இருக்கின்றான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத அல்லாவினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பேருபகாரம் உங்களை போல மனிதர் தான்ப்பா வெள்ளி ஆனால் அந்தரங்கத்தில மிகப்பெரிய பேருபகாரத்தை அல்லாஹத்தாலா செய்திருக்கின்றான் அது உங்களுக்கு கிடையாது அதனால நாங்கள் சொல்றதை நீங்க கேட்கத்தான் வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹால ரசூல்மார்கள் மூலமாக சொல்ல வைத்தான் உங்களுக்கு ஆதாரம் சொல்லுவதும் கூட நாங்களாக சொல்ல முடியாது அல்லாஹால நாடினால் அவனுடைய அனுமதி இருந்தால் அவனுடைய உத்தரவு இருந்தால் தான் நாங்கள் ஆதாரத்தை சொல்ல முடியுமே தவிர நாங்களாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டி நாங்கள் ரசூல் என்பதற்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது அதுக்கும் அல்லாவுடைய உத்தரவு வேணும்னா அந்நகத்தியக்கம் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அந்நகத்தியக்கம் உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு பி சுல்தான் ஒரு ஆதாரத்தை கொண்டு வருவதற்கு இல்லா பி இதுன்னு உத்தரவை கொண்டே தவிர கிடையாது அல்லாஹ் உத்தரவு கொடுத்தாத்தான் நாங்கள் கொண்டு வர முடியும் இல்லட முடியாது என்றும் சொன்னார்கள் அவர்கள் அல்லாஹத்தாலா நாடித்தான் எங்களுக்கு நபுவத்தை கொடுக்கின்றான் கொடுத்திருக்கின்றான் மற்ற ஞானங்களை கொடுத்திருக்கின்றான் அதே போன்று ஆதாரம் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் ஆதாரத்தை நாங்களாக கொண்டு வர முடியாது அல்லாதான் கொடுக்கணும் வேண்டு சொல்லு இதிலிருந்து ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள் உலமாக்கள் அல்லாஹத்தாலா ஒரு மனிதருக்கு மற்றவருக்கு இல்லாத சில விசேஷமான தன்மையை கொடுத்திருந்தால் அந்த மனிதர் அல்லாவுக்கும் ரொம்ப ரொம்ப சுக்குர் செய்ய வேண்டும் நன்றி செய்ய வேண்டும் அதி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் அபூசர் அலி அல்லாஹால அவர்களிடத்தில் நான் கேட்டேன் யா அம்மா ஹவுசினி என்னுடைய சிறிய தந்தை அவர்களே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் வசியத்து செய்யுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர்கள் சொ அபுசர் அலி அல்லா தாலா சொன்னார்கள் தனி நீ என்்கிட்ட கேட்ட மாதிரியே நான் ரசூல்லாட்ட கேட்டிருக்கிறேன் யார் ரசூல்லா எனக்கு ஏதாச்சும் உபதேசம் அப்படின்னு கேட்டேன் ரசூல்லாஸ் சொன்னார்கள் எந்த ஒரு பகல் பொழுதோ இரவு பொழுதோ அல்லது நேரமோ எதுவுமே எதுவுமோ பகல் நேரம் இரவு நேரம் அல்லது நேரம் ஏதாவது ஒரு நேரத்திலும் அல்லாஹுத்தாலாவுக்காக வேண்டி சதக்கா செய்வது தர்மம் செய்வது இல்லாமல் எந்த நேரமும் கிடையாது ஒரு மனிதன் சதக்கா செய்து கொண்டே இருக்க வேண்டும் பகலிலே இரவிலே மற்ற நேரங்களிலே செய்து கொண்டே இருக்க வேண்டும் யமுன்னு பிஹா அலாமன் யஷா அப்படின்னு விவாதி அல்லாஹத்தாலா அந்த மனிதனுக்கு த அதாவது தன்னுடைய சதக்கா தன்னுடைய தர்மத்தை தந்து கொண்டே இருக்கின்றான் எந்த நேரமும் இரவோ பகலோ மற்ற நேரங்களோ எதிலுமே அல்லாஹுடைய தர்மம் அல்லாஹுடைய ஒரு பேருபகாரம் மனிதர் மீது இல்லாத நேரமே கிடையாது எமுன் நபிஹா அலா மயின்பாதி அல்லாஹாலா தன்னுடைய அடியார்களில் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு அந்த பேருபகாரத்தை தந்து கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய பேருபகாரத்தை வழங்கி கொண்டே இருக்கின்றான் இரவு பகல் அது காலம் நேரம் படிக்கணும் எல்லா நேரத்திலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தூங்கினாலும் சரி விழித்திருந்தாலும் சரி நம்ம உலகத்துடைய வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி அல்லது ஆகிலத்துடைய வேலையில் ஈடுபட்டிருந்தான் சரி எப்படி இருந்தாலும் சரி அல்லாஹாலாவுடைய மின்னச் அல்லாவுடைய தொடர்ந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு வமா மண் அல்லா தாலா அலாபாதி ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கக்கூடிய அவனுக்கு அளிக்கக்கூடிய பேருபகாரங்களிலே மிகச் சிறந்தது எதுவென்று சொன்னால் அல்ல நினைவு கூறக்கூடிய நிலையை அவனுடைய உள்ளத்திலே போடுகின்றானே அதுபோன்று வேறு எதுவுமே கிடையாது ஜிகர் செய்யக்கூடிய எண்ணத்தை அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய எண்ணத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்றானே உள்ளத்தில் அதை போன்று வேற எதுவுமே கிடையாது தன்னுடைய ஜிகரை யாருக்கு அல்லாஹால அது போன்று வேறு எந்த நியமத்தும் எந்த பேருபுகாரமும் கிடையாது என்று சொல்லாய் சல்லா அலி சொல்லாம் சொன்னார்கள் என்று அபூசர் அல் அல்லாஹால அவர்கள் அறிவிக்கின்றார் அதாவது இந்த ஆயத்து வலாக்கின் நல்லாக எமுன் அலா மன்யாதி அப்படிங்கிறது நபிமார்களோட சூல்மார்களை குறித்து அல்லாஹாலா சொல்லுகின்றான் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆயத்தின் மூலமாக மற்ற மனிதர்கள் மூமி நானவர்களுக்கு குறிப்பாக மூமி நானவர்களுக்கு அல்லாஹாலா தன்னை திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் அதை போன்று மிகப்பெரிய பேருபகாரம் வேறு எதுவுமே கிடையாது மறந்தால் அல்லாஹவை மறந்தால் அதை போன்று கை சேதம் நஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது அல்லாவை திகிர் செய்யக்கூடியவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களுடைய பாக்கியம் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நம்ம நினைவு எண்ணி பார்க்க வேண்டும் என்பதை குறிப்பிடுத்துறார் அப்போ உங்களிடத்தில் ஆதாரம் கொண்டு வருவதற்கும் கூட அல்லாஹுடைய உத்தரவு நாங்கள் கொண்டு வர முடியாது என்று சொல்லிய பின்னால் வா பல் எத்தவக்கலில் மீனோம் இது தூதர்கள் சொன்னதா அல்லது அல்லாஹலா பொதுவாக சொல்லுகின்றன அப்படிங்கிறத கருத்து வேறு சரி எப்படி இருந்தார் வா அல் எவக்கலில் மூம்கள் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை அல்லாஹின் மீதே நம்பிக்கை வேறு எந்த பொருளின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது இந்த பொருளால் எனக்கு இன்ன காரியம் நடைபெறுகின்றது இந்த பொருளால் இன்ன காரியம் எனக்கு நடைபெற்றது இவரால் எனக்கு என்ன காரியம் கைகூடியது இவரால் இந்த தேவை நிறைவேறியது இவரினால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டது இந்த உயர்வு ஏற்பட்டது அல்லது தாழ்வு ஏற்பட்டது உயர்வோ தாழ்வு இதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தான் அதனால் தவக்குள் அப்படிங்கிறது அல்லாஹின் மீதே இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது அல்லாஹின் மீதே இருக்க வேண்டும் இங்கே ஒரு கருத்தை எல்லாத்தவ சொல்லுறாய் எத்தவக்கல் மூமின் உன் மூமின்கள் அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் ஈமானுக்காடு தவக்குள் இருக்க வேண்டும் ஈமானும் தவக்குலும் ஒன்றாக இணைந்தது இரட்டை பிள்ளையை போன்று இரட்டை பிள்ளையை போன்று ஈமான் இருந்தால் தவக்குள் இருக்க வேண்டும் தவக்குள் இருந்தால் ஈமான் இருக்க வேண்டும் ரெண்டில் ஒன்று இன்னொன்றை விட்டு பிரியாது எப்படி ஈமான் ஹுசுனுக்கும் சொல்லுகின்றார்களோ அதே போன்று நல்ல குணம் நல்ல பண்புகள் ஒரு மனித இருக்கின்றது என்று சொன்னால் ஈமான் உடையவருக்கு நல்ல பண்பு இருக்க வேண்டும் நல்ல பண்பு இருந்தால் கட்டாயமாக அவரிடத்தில் ஈமான் இருக்கின்றது என்று அர்த்தம் அதாவது ஈமானுடைய தன்மை உள்ளவர் கட்டாயமாக நல்ல பண்பு உள்ளவராகத்தான் இருக்க வேண்டும் நல்ல பண்பு இல்லை என்று சொன்னால் ரெண்டிலே ஒன்று போய்விட்டது ஈமானிலே பாதி போய்விட்டது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சபுரு சுக்குரு போன போனவர் சுக்குரை சொல்லப்பட்டது ஈமான் என்பதற்கு அசபபுரு நிஸ்வு சபுரின் நிஸ்மு சுக்குரின் அப்படின்னு சொன்னாங்க பாதி சபரு பாதி சுக்குரு அப்படின்னு சொன்னாங்க ஈமான் அப்படிங்கிறது அப்படின்னா ஈமான் என்னிடத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு சபுர் இருக்கின்றது சுக்குர் இல்ல பாதியீமான இருக்கின்றது சுக்குர் இருக்கின்றது சபுர் இல்ல பாதியுமான இருக்கின்றது சபுரும் சுக்குரும் நிறைவாக இருக்கும் பொழுதுதான் ஈமான் நிரப்பமாக இருக்கின்றது என்று அர்த்தம் அதே மாதிரி ஈமான் உள்ளவர்களுக்கு தவக்குள் இருக்க வேண்டும் தவக்குள் இல்லாமல் ஈமான் கிடையாது ஈமான் பரிபூர்ணமாக ஆக முடியாது இல்ல ஈமான் இருக்காது அப்படின்னு சொன்னால் அர்த்தம் பரிபூர்ணமான காமிலான ஈமான் இருக்காது என்ற அர்த்தம் அதனால தவக்குள் நிறைய சொல்லியிருக்கேன் தவக்குள் அப்படிங்கிறதுக்கு தவக்குள்ள மூணு வகை இருக்குது என்றெல்லாம் விளக்கங்கள் நிறைய சொல்ல பல பல நேரங்கள் சொல்லப்பட்டு சரி இப்ப அந்த தூதர்கள் தூதர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ரசூல்மார்கள் மக்களை பார்த்து சொல்லுகின்றனர் எங்களுக்கு என்ன வந்திருக்கின்றது அல்லா நல அல்லா அல்லா மீது நாங்கள் தவக்குள் வைக்காமல் இருப்பதற்கு நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன வந்திருக்கின்றது அவன் எங்களுக்கு நேரான வழியை அவன் காட்டிய நிலையில் காட்டி இருக்கின்ற நிலையில் அவன் எங்களுக்கு ஹிதாயத் என்ற அந்த வழியை தந்திருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய வழிகளை எல்லாம் ஹிதாயத்துடைய வழிகளாக ஆக்கி இருக்கக்கூடிய நிலையில் அவன் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நம்பிக்கை வச்சுத்தான் தீரணும் வேறு வழியே இல்லை எல்லாருமே நம்பிக்கை வச்சு தான் தீரணும் எங்களுக்கு எந்த விதமான கிடையாது எந்த விதமான வழியும் கிடையாது அல்லஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் வேறு எந்த வழியும் கிடையாது நாங்கள் வச்சுதான் தேர்வு ஏன்னா அவன் தான் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்துருவான் நேர் வழி ஒக்காது ஹதானா சுபுலனா எங்களுடைய வழிகளை அவன் நேராக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு என்ன எங்களுக்கு வந்திருக்கின்றது என்று அந்த தூதர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் அதனால எங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வழியெல்லாம் நேரான வழிதான் கோணலான வழி எதுவுமே கிடையாது எங்களுக்கு அல்லாதாலும் நேர்வழியை தந்திருக்கோம் அந்த நேர்வழியை தான் உங்களுக்கு சொல்கிறோம் அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய வழி எதுவுமே கோணலானதல்ல நீங்கள் சொல்லுவதின் காரணமாக நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஏன்னா மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தவறான விஷயத்தை சொல்கிறார் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு தடவை சொன்னார் ரெண்டு தடவை சொன்னார் பத்து தடவை சொன்னார் இருபது தடவை சொன்னார் கடைசியாக ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் ஒரு யோசனை வரும் ஒரு சமயம் அவர் சொல்றது சரியா இருக்குமோ அப்படின்னு நினைப்பு நம்ம பாக்குறோம் சரியா இருக்குமோ பல தடவை சொல்லிகிட்டே இருக்காரு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பு வரும் நமக்கு அதே மாதிரி ரசூல்மார்கள் சொல்றாங்க ஒரு விஷயத்த நூற்றுக்கணக்கான தடவை ரசூல்லா அலி சொல்லம் அவர்கள் மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு மக்காவிலே ஆரம்பத்துல கலிமாவை சொல்லுவதற்கான ஆயில் ஆகல்லா என்று சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன அந்த வாசகத்தை சொல்ல சொல்ல சொல்லுவது ஒரு தடவை ரெண்டு தடவை அல்ல ஒரே இடத்திற்கு நூற்றுக்கணக்கான தடவை சென்றிருக்கிறார்கள் இடத்துக்கு நூற்று கணக்கான விதமான திட்டுகள் பல்வேறு துன்பங்களை தருவார்கள் இருந்தாலும் போய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ அதே மாதிரி நபிமார்கள் இருந்த அந்த வழி உண்மையிலேயே நேரான வழி அப்படிங்கிறது அவர்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவங்க மறுக்கிறாங்க மறுத்ததுங்க நூற்றுக்கணக்கால தடவை மறுக்கிறாங்க ரவிமார்களுக்கு எதாவது சந்தேகம் வந்திருக்குமா ரசூல்மார்களுக்கு ஒரு சமயம் இப்படி மறுக்கிறாங்களே நமக்கு வரக்கூடிய அந்த வகை தப்பாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருமா சந்தேகம் வந்து அதையே இங்கே உறுதிப்படுத்துகின்றார்கள் அவர்கள் ஹதானா சுபலனா எங்களுடைய வழிகளை அவன் நேராக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது நாங்கள் இருக்கக்கூடிய வழிதான் நேரானது நீ ஆயிரம் தடவை மறுத்தாலும் சரி ஆயிரக்கணக்கான மனிதர்கள் லட்சக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்து மறுத்தாலும் சரி நாங்க இருக்கிறதா கருத்தை அல்லாத நாம் ஈமான் கொண்ட பின்னால அல்லாஹ் இதை சொல்லுகின்றான் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை உலமாக்கல் எடுத்து சட்டங்களை சரியாத்த என்பதாக வகுத்து இப்படி தந்திருக்கின்றார்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இன்னொருத்தர் தப்பா சொல்றாரு தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க முடிச்சவங்க அது மாதிரி நிறைய சொல்றாங்க சொல்லும் இருக்குமோ அப்படின்னு வந்துச்சு ஹிதாயத்தை சரியில்லைன்னு அர்த்தம் இவருடைய ஹிதாயத் நேரான வழி சரியாக அமைந்து யார் சொன்னாலும் சரி அந்த ஹிதாயத்தை மாறாது அந்த நேர் வழி மாறாது தவறான எண்ணம் வராது அதை முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளவேன் நாம் இருப்பது நேரான வழி அல்லாஹா சொன்னது நேரான வழி அவருடைய ரசூல் சொன்னது நேரான வழி அல்லாவுடைய அல்லாவும் ரசூலும் சொல்லியதை வைத்து சட்டங்களை அமைத்து தந்தார்களே அதுதான் நேரான வழி என்று அதை சரியாக உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய நேரத்தில் வேற யாருடைய சொல்லும் யாருடைய பேச்சும் எந்த விதமான இதுவும் தராது அடிக்கடி சொல்றது உண்டு பல பேர் வந்து கேட்பாங்க அவரு டிவியில பேசுறாரு எப்படி பேசுறார் எப்படி சொல்றார் அப்படி பேசு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இருபது வருஷம் ஆச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அது தப்புன்னு சொல்லி எல்லாம் பிரச்சாரம் பண்ணியாச்சு திரும்பவும் சில பேர் வந்து நேற்று கேட்டங்க டிவியில் அவர் இப்படி சொல்கிறார் நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான் அவன் கேட்டிங்களே முதல்ல கேட்டதே தப்பு நீங்கள் அவன் தப்பு சொல்கிறது அப்புறம் நீ கேட்டதே தப்பு முதல்ல ஏன் கேட்கறது அவன் தப்பாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்டு போச்சு இல்லை இல்லை அவன் சும்மா அவன் என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்குறது அப்போ சைத்தான்னு சொல்கிறது என்ன சொல்கிறான்னு கேட்கலான்னு அர்த்தம் சைத்தான் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் பார்க்கலாமே எப்படி சொல்கிறான் அப்படின்னார் தேவையே இல்லை நேரான வழி இதுதான் என்று தெரிந்த பின்னால் வேற யாருடைய எந்த சொல்லையும் காதில் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் அதை பார்த்து நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்றதை ஒத்து ஒத்து பார்த்து ஒத்து பார்த்து என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் சொல்றது சரி அவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொன்னாங்க தவறான வழியில் போயிடுவார் இல்லை நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொன்னால் கேட்கவேண்டியதில்லை கேட்கக்கூடாது அந்த கருத்தையும் எல்லாத்தரவா கதானா சுமலா எங்களுடைய வழிகளை எங்களுக்கு அல்லாஹால நேராக காட்டி இருக்கக்கூடிய நிலையில் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன வந்தது சரி நீங்கள் நாங்கள் சொல்லும் போது துன்பம் தருகின்றீர்கள் தொந்தரவு தர்றீங்க அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க திட்டுறீங்க கல்லால் அடிக்கிறீங்க என்ன நம்ம செய்கிறீங்க செய்யுங்க வள நஸ்பிரண்ணா அலாமா ஆதை துமுனா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களின் மீது நாங்கள் பொறுமை கொள்ளுவோம் நிச்சயமாக நாங்கள் பொறுமையாக இருப்போம் நீங்கள் தரக்கூடிய அந்த துன்பங்களினால் நாங்கள் ஆட்டம் கண்டுவிட மாட்டோம் எங்களுடைய நிலை மாறிவிடாது நீங்கள் தரக்கூடிய துன்பங்களின் மீது வல நஸ்பீர் அண்ணன் நாங்கள் திட்டமாக நாங்கள் நிச்சயமாக பொறுமையாக இருப்போம் வா அல்லாஹ் பல்லைய தவக்கறி முத்த வைக்கிறோம் திரும்ப வந்த தூதர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹின் மீது தான் தவக்குள் வைக்கக்கூடியவர்கள் தவக்குள் வைக்க வேண்டும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்துவதற்கான அல்லாஹா தலா சொல்லுகின்றார் அல்லாஹ அல்லாஹுடைய தவக்களின் மீதே உறுதியாக இருக்க வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான வா அலல்லாய் பல்ய தவக்கலில் முத்த வைக்கிறோம் அங்கே அல்லாஹ் தலா சொன்னால் ஒரு அந்த ஆயத்தில் முதல்ல தான் வா அலாய் பல்ய தவக்கலில் மூமினோர் மூமின் அல்லாஹ் நம்பிக்கை வைக்க நம்பிக்கை வைக்கட்டும் என்று சொன்னான் இங்கே அலல்லாய் பல்ய தவக்கலில் முத்த தவக்குள் வைக்க வேண்டும் என்று விரும்புக விரும்புகின்றவர்கள் அல்லாவின் மீது தான் தவக்குள் வைக்க வேண்டும் வேற எந்த பொருளின் மீதும் தவ வைக்க கூடாது அங்கே ஈமான் உள்ளவர்கள் இங்கே தவக்குள் வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்லாவின் மீது தான் தவக்குள் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றனர் இந்த வமாலனா அல்லாஹர் அல் அல்லா குரானுடைய ஆயத்துகள் முன்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏதாச்சும் ஒரு கோளாறு ஒரு நோய்க்கு ஏற்பட்டிருக்கு சூரத்தில் பாத்தியாக ஓதுனா போதும் சைத்தான் கோளாறு இருந்தால் ஆயத்தில் குருசியை ஓதுனா போதும் அப்படின்லாம் சொல்கிறமா இல்லையா சைத்தா பிடிச்சி ஒரு ஆள் நீங்கள் யாரும் அஜத்தெல்லாம் கூப்பிட்டு போக வேண்டியில்லை மோதினார கூப்பிட்டு போக வேண்டியதில்லை ஆயத்தூள் குறிச்சி ஓதி ஓதுங்க அந்த சைத்தான் போயிடுவோம் ஆனால் போயிட்டு திரும்பி வருவான் திரும்ப ஓதும் திரும்ப வருவான் திரும்பி ஓது ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியது அதனால தான் அதை ஓதி ஓதுவதை ஆயத்தூள் குருசியை ஓதுவதை வழக்கமாக ஆக்கி வேண்டும் அதே மாதிரி குல்லாவது பிரபில் பல குல்லாத பிரின்னாஸ் மு அவ்வித தைன் பாதுகாப்புக்குரிய இரண்டு சூறாக்கள் அந்த ரெண்டையும் கட்டாயமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இமாம்கள் அது காரணித்தான் தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தூள் குறிசி மு அவ்வித தைன் அதாவது குல்லாவது பிரபில் ஃபல குல்லாத பிரின்னாஸ் இவற்றை வழமையாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவருக்கு இந்த ஷை தங்கோலாறு அது இதெல்லாம் ஏற்படாது என்பதாக குறிப்பிடுகிறார் ஓத வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் அதனால் ஒவ்வொரு ஆயத்துக்கும் சில காசியத் குறிப்பான விசேஷமான சில தன்மைகள் இருக்குனால மக்கள் நிறைய எல்லா ஒவ்வொரு ஆயத்துக்கும் சொல்கிறாங்க அது மாதிரி வமா லனா அல்லா ந தவக்கர் அலல்லா அல்லா மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன வந்தது என்று அந்த தூதர்கள் சொன்னார்கள் அல்லவா மோமின்கள் சொன்னார்கள் அல்லவா அது சம்பந்தமாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் உனக்கு தொந்தரவு கொடுத்தால் கொசு கடிச்சிச்சுனா ஒரு கோப்பையில தண்ணி எடுத்துக்கலி குமாலண்ணா அல்லா அல தவக்கர் அல்லல்லா என்ற ஆயத்தை ஏழு தடவை ஓதி அதில் ஊது பிறகு சும்மக்குள் நீ சொல்லு இங்குண்டும் நீனூர் வாதாக்கும் அண்ணா பிறகு நீ இப்படி சொல்லு நீங்கள் நம்பிக்கை கொள்ள நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கொசுவை பார்த்து சொல்லணும் அந்த கொசுவை பார்த்து நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய தீமையை உங்களுடைய தொந்தரவுகளை எங்களை விட்டும் தடுத்து கொள்ளுங்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல் சொல்லிவிட்டு சும்ம ரஷ் ஹோல ஃபிராசிக்க உன்னுடைய படுக்கையை சுற்றிலும் அந்த தண்ணீரை தெளித்து விடு ஃபை இன்னக்க தமித்து ஆமினம் என் அந்த கொசுவோடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பானவனாக இரவுகளை நீ தூங்குவாய் இரவு கழிப்பாய் என்று சுல்லாய் சல்லாய் சொல்லம் சொன்னார் அல்லது அபு ஜர் அல்லி அல்லா தாலு அறிவிக்கின்றார் கொசு போகிறதுக்கு மருந்துங்க கொசு பத்தி இந்த மேட்டு அதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க என்ன வமாலன்னா அத்தல அல்லான தவக்கல் அதை ஓதணும் ஏழு தடவை ஓதினும் ஏழு தடவை ஓதி அதில் ஊதிட்டு பிறகு இப்படி சொல்லணும் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டேன் நான் முன்னாலையும் சொல்லியிருக்கிறேன் தவிர ஜின்களை தவிர மனிதர்களிலும் ஜின்களிலும் தான் காஃபிர்கள் என்று ரெண்டு பேர் உண்டு மற்ற உயிர் பிராணிகளில் எல்லா பிராணிகளும் மூமின் தான் காப்பீரே கிடையாது ஒரு காப்பீரங்களும் கிடையாது கொசு எறும்பு பூனை பூனை இருக்குது நம்ம வீட்டில் வளர்ந்தாலும் மூமினான பூனை தான் ராமசாமி வீட்டில் இருந்தாலும் அந்த மூமினான பூனை தான் அதில் காப்பீரெலாம் கிடையாது எந்த பிராணியும் காப்பீர் கிடையாது இங்கே பாருங்கள் இன்குன் தூ மூமினி நீங்கள் மூமின்களாக இருந்தால் கொசுவை பார்த்து சொல்ல சொல்கிறேன் அபூதர் அல்லாத்தில் மூமின்களாக இருந்தால் ஷர்ரக்கும் வாசாக்கும் அண்ணா சரி கொசுவை அப்புறம் ஏன் படைச்சாலெலாம் கேட்கக்கூடாது அப்படி இருக்கும்போது இதை கொசுவை அடிக்கிறது கொசு சாக அடிக்கிறது மருந்தெல்லாம் சொல்லி அப்படியே அதை படைத்தான் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அல்லாஹத்தால் எல்லாத்தையும் படைத்தான் மனிதனுக்காக வேண்டி தான் படித்தாள் கள்ளக்கலக்கும் மாஃபியல் நல்ல உங்களுக்கு தான் படைத்தான் கோபியில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறோம் அல்லாஹால் பாம்பு பள்ளி எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னா சாப்பிட்றது வந்து அர்த்தமில்ல இருக்கு சரி அதுக்கு வேறு கருத்துக்குன்னா நாள் சொல்லியிருக்கோம் சரி இப்படி சொன்னாங்கிற சூ அல்லது அபூதரல் இல்லாதலா சொன்னாங்க ஒரு ரசூல்லா இஸ்வாலும் சொன்னார்கள் என்றுதான் சொல்லப்பட்டு அதே நேரத்தில் இந்த கொசு இருக்கிறத அதை நீங்கள் அடிக்காதீங்க அதை திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொசுவை திட்டாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு ஒரு அதி ஒரு ஹதீசில் எப்படியும் வருகின்றது கன்சுல் ஒம்மாள் என்ற கிரந்தத்தில் ஹதீஸ் கிரந்தத்தில் கொசுவுக்காக வேண்டி ரசோல்லா சில துபா செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹு இந்த பூச்சியுடைய விஷயத்திலே யாரெல்லாம் இந்த பூச்சிக்கு நீ வரக்கத்து செய்வாயாக அல்லத்தி ஐ கலத்தினா லிஸ்டலா தொழுகைக்காகட்டி எங்களை முழிக்க வைக்கிது எழுப்பி விடுதே அதனால அதுக்கு வரக்கத்து செய்வாயா இப்போ நிறைய கொசுவை வரட்டும் வேறு துவா செஞ்சுருக்கிறேன் கொசுவை சாக அடிக்கிறதுக்கு இருக்குது கொசுவை அதிகமாகவும் இருக்குது அது தொழுகைக்கு எழுப்பி விடுதுன்னு சொல்கிறாங்க அதனால அதுக்கு வரக்கத்து செய்வாயாக அதனால தான் கொசுவை திட்டாதீர்கள் அப்படின்னு அந்த அதிசலில் அப்படி சொல்கிறாங்க கொசுவை திட்டாதீர்கள் அடிக்காதீர்கள் அது உங்களை தொழுகைக்காகவேண்டி எழுப்பி விடுகின்றது அப்படின்னு அலாரம்லாம் தேவையில்லை ரெண்டு கடிக்கு அடிச்சுன்னா எந்திரிச்சிடுவீங்க தானா இல்லையா அத சொல்றங்க இந்த ஆயத்தான் அல்லா நவக்கர் அல்லாஹ் என்ற இந்த ஆயத்து தவக்குள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி மருந்தாகவும் அது பயன்படுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் நாங்கள் பொறுமையா நீங்கள் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் சரி நாங்கள் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு இந்த ரசூல்மார்கள் இந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கால அல்லது எனக்கு பொருள் அந்த நிராகரித்தவர்கள் சொன்னார்கள் ரசூல்மார்களை நிராகரித்தவர்கள் கால அல்லது எனக்கு பொருள் லிருசுலிஹிம் தங்களுடைய சொன்னார்கள் இல்ல நுஹ்ரி மின் அருள் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் சொல்றதை நிறுத்திக்கல அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரை விட்டு உங்களை நாடு கடத்தி விடுவோம் உங்களுக்கு இல்ல மின் அருளினா எங்களுடைய ஊரை விட்டு நாங்கள் வெளியாக்கி விடுவோம் அவ்ளோ தவதுண்ண ஃபீம் இல்லத்தினா அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்துக்கு வரணும் ரெண்டில் ஒன்று இருக்கணும் நீங்கள் உங்கள் மார்க்கத்தை சொல்லி எங்களை உங்கள் மார்க்கத்தின் பக்கம் வர சொன்னீங்க உங்களை நாங்கள் வெளியாக்கிடுவோம் ஊரை விட்டு வெளியாக்கிடுவோம் வேலை நிறைய நபிமார்களுடைய சங்கதிகள் சொல்லப்பட்டு இருக்கணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவருடைய தந்தையே சொன்னார் ல அர்ஜுமன்னக்கூர்னி மலியா ல லா அர்ஜுமன்னக்க அதாவது உன்னை கல்லால் அடிப்பேன் கல்லால் அடித்து இந்த ஊரை விட்டு நான் துரத்துவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே அடித்தாங்க தரத்துனாங்க போனாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க கடைசியில் அது மாதிரி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களையும் ஊரை விட்டு அப்பால் படுத்தினார்கள் போனாங்க மதியனாக மக்காவு மதியக்கு போயிட்டாங்க அவ்வளவு தாவகுதுன்ன ஃபீம் இல்லத்தில் அல்லது ஒன்று நீங்கள் எங்கள் மார்க்கத்துக்கு வந்துடணும் அப்போ ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் அவ்வளோ தாவகுதுன்ன ஃபீ மில்லத்தில் எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் திரும்பி வருகின்ற வரைக்கும் உங்களை நாங்கள் இந்த விரை விட்டும் அப்புறப்படுத்துவோம் என்றும் சொன்னார்கள் ஆனால் உண்மையிலே அவங்க மார்க்கத்துக்கு வரக்கூடிய நிலையில் இருந்தாங்களா அதாவது இவங்க மார்க்கத்துக்கு குபருடைய ஷீருக்குடைய மார்க்கத்துக்கு அவங்க வருவாங்களா வரமாட்டாங்க இவங்களுடைய ஒரு எண்ணம் ரெண்டு விஷயத்தில் ஒன்று ஒன்று இந்த ஊரை விட்டு நீங்கள் போகணும் உங்கள் மார்க்கத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க விட்டு போயிடணும் அல்லது எங்கள் மார்க்கத்தை தின்பு வந்தீங்கன்னா ஊரில் இருக்கலாம் அவ்வளோதான் அல்லாஹலாக இப்படி அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் தங்களுடைய கவுகங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கேட்குறவங்க ஒரு சிலர் கேட்டாங்க கேட்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க கூப்புறல இருந்தாங்க கடைசியாக சொல்லி சொல்லி சொல்லி கடைசியாக அவர்கள் முடிவான நேரத்திலே அல்லாஹாலா ஒவ்வொரு நபிக்கும் அறிவித்தான் இதை பொதுவாக அல்லாஹால சொல்லுங்க வருது பவுஹா இலேகிம் அந்த ரசூல்மார்களுக்கு அல்லாஹால அறிவித்தான் ரப்புகும் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு அறிவித்தான் ரசூல்மார்களுக்கு அறிவித்தான் கண்ணல் வாலிமீன் இந்த அநியாயக்காரர்களை நாம் நிச்சயமாக அழித்தே தீருவோம் என்று சொன்னோம் எல்லாத்தையும் அழிச்சிருவோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது என்று ரசூல்மார்கள் கடைசியாக ஆறுதல் சொன்னாங்க எவ்வளோ நாள் எவ்வளோ நாளெல்லாம் கிடையாது எவ்வளோ காலம் பல ஆண்டுகள் பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அந்த மாதிரி நிலை ஏற்பட்டது ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நபி நூஹ் இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கோமுகங்களுக்கு தொள்ளாயிரத்தி வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் இவங்க வந்து திருந்த மாட்டாங்க இனிமேல் திருந்த மாட்டாங்க நபியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்ல அப்போ நூஹ்லாம் கேட்டாங்க ரப்லா தலல் காஃபிரா என்னுடைய ரப்பே இந்த பூமியிலே ஒரு காஃபினுடைய வீட்டை கூட வைக்காது எல்லாத்தையும் அழிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்த அந்த பகுதி அந்த ஊர் உலகம் பூரா உலகம் பூராவும் ஒரு சில நூ அலைத்துடைய காலத்தில் உலகம் பூராவும் சேர்ந்தாலே வந்து ஒரு இருபது முப்பது அல்லது நூறுக்குள்ள ஊர்கள் இருந்தன எனக்கு எத்தனை ஊர் எத்தனை ஊர் இருக்குது உலகத்தில் உலகத்தில் கணக்கு எடுத்தா தமிழ்நாட்டில் கணக்கு எடுத்தா கணக்கு எடுக்க முடியாது அவ்வளோ ஊர்கள் சரி அப்போ அவ்வளோதான் இருந்துச்சு அதில் பூரா சேர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க எல்லாம் காப்பிர்களாக இருந்தார்கள் சொல்றதை கேட்கல அவங்க அவர்களை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் எண்பத்தி பேர் தான் எண்பது பேர் அல்லது எண்பத்தி பேர் தான் மூமினாக இருந்தார் இப்போ துவா செஞ்சாங்க ரப்பில் ஆ ததர் அலல் அறுதி மிதல் காஃபீரின தையாரா எந்த காஃபீர்களையும் வைக்காது ஒரு வீட்டை கூட வைக்காது எல்லாத்தையும் அழிச்சு அப்படின்னு கேட்டேன் என் இல்ல அந்த காஃபீர்களை வீட்டடி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் காபீர்களை வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒராளை விட்டுட்டின்னா கூட அவங்க பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் காபீர்களாகவே இருப்பாங்க அதனால ஒரு வீட்டை கூட வைக்காது என்று சுதார் அல்லாத்தல்லாம் அழிச்சா அதே மாதிரி ஒவ்வொரு நபியும் தங்களுடைய பிரச்சாரத்தினுடைய இறுதிக்கட்டம் பல ஆண்டுகளுக்கு பின்னால் சில பேர் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் சில நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஆன பின்னால் அவர்கள் துவா கேட்டார்கள் இந்த ஃபவுஹா இலையும் ரப்பவும் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு வகை அறிவித்தான் கண்ணல்லா அலிமின் அநியாயக்காரன் அழிப்போம் என்று சொன்னது கடைசி கட்டத்தில் அழிக்கிறது மட்டுமல்லாமல் அநியாயக்காரர்களெல்லாம் அழித்து விட்டு அந்த இடத்துல உங்களை கொண்டாந்து வல நு்கி நன்னக்குமுல் அருளமிம்பாதி அவர்களுக்கு பின்னால் அந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்திருந்த அந்த பூமியில் அந்த ஊரில் உங்களை நாம் குடியிருத்தாட்டுவோம் முசா அலே இஸ்லாம் ஃபிராவனுடைய இருந்து தப்பித்தார்கள் தங்களுடைய கோபுகளோடு ஆறு லட்சம் பேர் செங்கடலை கடந்து சென்றார்கள் போயிட்டு பல ஆண்டுகளாச்சு அந்த தீங்குங்கிற இடத்துல தங்கியிருந்தாங்க அப்புறம் பைத்தூர் முக்க்தஸ் வந்தாங்க அங்கே போர் நடந்தது அதுக்கு பிறகு வந்தாங்க இப்படி வந்து கடைசியில் மிஸ்ருக்கு வந்தாங்க மறுபடியும் எகிப்துக்கு வந்தாங்க எயித்துக்கு வந்து பார்த்தா இந்த ஃபிராவின் விட்டு சென்ற அந்த மாளிகைகள் எல்லாம் அப்படி எப்படி இருந்தன ஒவ்வொரு மாளிகை ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கோடிக்கணக்கான பொருள்கள் இருந்தன தங்கம் வெள்ளி வைடூர் அது இது எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ மூசாலைஸ்லாம் தங்களுடைய கவுகங்களை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க பல ஆண்டுகளுக்கு பின்னால் வர்றாங்க வந்த பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அந்த வீட்டில் இருந்து நீ இந்த வீட்டில் இருந்துக்க நீ இந்த வீட்டில் இருந்துக்க என்று சொல்லி எல்லா வீடு ஃபிராவனுடைய குடும்பத்தார் இருந்த வீடு ஃபிராவுடைய கூட்டத்தார் இருந்த வீடுகளை எல்லாம் மூசாலைஸ்லாம் தங்களுடைய கவுகங்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க எல்லாம் அவர்களுக்கு உங்களை நாம் குடியிருத்தாட்டுவோம் அநியாயக்காரர்களை அழித்து நல்லவர்களை அநியாயக்காரர்கள் இருந்த இடத்திலே அவர்கள் வாழ்ந்த உல்லாசமான அந்த இடத்திலே உல்லாசமான அந்த வாழ்க்கையை இவர்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அதாவது மூமி நான்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா அது யாருக்கு கிடைக்கும்னா என்னுடைய என்னுடைய சந்நிதானத்தை பயந்து என்னுடைய எச்சரிக்கையை பயந்து வாழ்கின்றார் அவருக்குரியது அவருக்கு தான் கிடைக்கும் எல்லாரும் கிடைக்கிறார் என்னுடைய மக்காமை பயந்தவர் அப்படின்னு சொன்னால் என்னுடைய தண்டனையை பயந்தவர் அப்படின்னு அர்த்தம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அல்லது மக்காமி என் முன்னால் நிற்பதை பயந்தவர் என் முன்னால் நிற்பதை பயந்திருப்பவர் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே என்னுடைய ரப்புடைய சன்னிதானத்திலே நான் நிறுத்தப்படுவேன் என் நான் செய்த இந்த உலகத்தில் செய்த விஷயங்களையெல்லாம் செயற்கையெல்லாம் அல்லாஹலா என்னுடைய ரப்பு என்னிடத்தில் கேள்வி கேட்பான் என்று ரப்புக்கு முன்னால் ரொம்ப தாழ்ந்து போய் பணிந்து பயந்து நிற்கக்கூடிய அந்த இடத்தை அந்த நிலையை யார் பயங்கின்ற பயந்திருக்கின்றாரோ அவருக்கு கொடுப்பேன் மகாமி என்னுடைய இடத்தை என்னுடைய அந்தஸ்தை என்னுடைய தண்டனையை என் முன்னால் அவர் நிறுத்தப்படுவதை தியானத்தினாலே வயந்தவருக்கு நான் கொடுப்பேன் என்று அல்லாஹால இது மாதிரி பல அர்த்தங்கள் செய்யப்பட்டிருக்கு எப்படின்னா அல்லாஹ் வேப்படுறது அதே மாதிரி இந்த உலகத்தில் ஏதாவது தப்புகள் செஞ்சால் தீமைகள் செஞ்சால் குற்றங்கள் செய்தால் அதற்குரிய தண்டனை சொல்லப்பட்டு இருக்கின்றது எல்லாத்தையும் அல்லாத்தாலா சொல்லிட்டான் எதுவுமே சொல்லாவிடு இன்ன நன்மை செய்தால் இன்ன பிரதிபலன் சவாபு நன்மைகள் உண்டு இந்த உலகத்தில் என்ன தீமையை செய்தால் தண்டனை உண்டு கேட்டு சொன்னார்கள் அதனால என்னுடைய தண்டனையை என்னுடைய எச்சரிக்கையை பயந்தவருக்கு உரியதாகும் இது வகீத் என்று சொன்னால் எச்சரிக்கை அப்படின்னு அர்த்தம் அதாவது தண்டனையை கொண்டுள்ள எச்சரிக்கை அதே மாதிரி வாயு என்று சொன்னால் குரானின் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகள் குரானின் மூலமாக அல்லாஹால குற்றம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்பதாக பல இடங்களிலே சொல்லுகின்றார் அந்த நிலையை பயந்தவருக்கு உரியதாகும் என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றார் ஆக ரசூல்மார்கள் வந்தார்கள் மக்களுக்கு சொன்னார்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு என்னென்ன நிலைகள் ஏற்பட்டன என்பதை அல்லாஹால சொல்லும் பொழுது ரசூல்லாய் சல்லா அலே செல்லமர்கள் சொன்னதை நாம் கேட்டு அவர்கள் சொன்னதை எல்லாம் தெரிந்திருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நாம் ரசூல்லை சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் இல்லாவிட்டால் அந்த தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை வேண்டும் என்பதும் அதே நேரத்திலே அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேரத்திலே உலகத்திலே சிறந்த அந்தஸ்தையும் அல்லாஹால தருவான் ஆசிரத்திலும் அதைவிட மேலான ஜஜா நல்ல கூறியே அல்லாஹால தருவான் என்பதும் இதன் மூலமாக விளக்கப்படுகின்றது விளக்கத்தை அல்லாஹாலும் அனைவருக்கும் தந்தருள்பாடாக